தெரியாமப்பா சத்தியமான மணகணீலா கண்கீத்தை மைசூரோ பிரச்சானு பதிமீ சா மோஸ்ரீ கபில தனிச்சி ஃபம்ஹூஜை தேவங்க பேரு அந்த மாதிரி உள்ள பகவத் ரூபம் தெரியும் எப்படி வந்து நிற்காதோ கங்கையில ஜலம் இல்லையா எழுத மாட்டாரோ அது மாதிரி சுவாமி எப்போதும் தெரியவாலா உள்ள அப்படி உள்ள பகவான் தெரிய ஆரம்பிச்சுதான் அதுதான் என்ன பண்ணுனாச்சும் அப்படி பகவான் உள்ள தெரியல இருக்கிற ஊரிலேயே முடிச்சு வர முடியாதாத் கபில தகுதி இப்படி கபில கோஷம் பூண்டு குருவாயிருப்பா அம்மா தேவஹூதி கேட்கிறாள் பட்டத்திரி சுவாமி ஆமான் தலையாடுறாள் நல்லா இருக்கிற மூர்த்தி அடி பண்ணு என்ன பண்ணிண்ட உறவே மாட்டான் எத்தனையே இருக்காதுலாதான் இந்த ரகாஷ் எல்லாம் பண்றது ஆனா தெரியவா கழுத்து கெடு நாவா ஜியா நஞ்சியை விட்டு அப்புறைய என்ன கவலை கிருஷ்ண அவன் பட்டத்தில இருக்கான் ஜராசந்தன் அவனை தெய்வமா நினைப்பான் அதனால அவனுக்கு பிரியமான வாழ் பிராமணான் அந்த வருஷம் போட்டுன்னு போவோம்னு அந்தந்த கட்சி சிலவன் அப்படி எப்படி வருஷம் போட்டு பாருங்க அது மாதிரி இங்க எந்த பரப்ட்டு போயிட்டானா சுவாமி பரமாத்மா அழிச்சுன்னு போயிட்டான் ஜலாத வந்து அந்த ஹூ யாச்சிச்சானா போஜன காலத்திலேயம் சமயாச்சேரன் அவன் ஒரு மூணு பேர் காக்க மாட்டா அதனால அதிதீலா வந்து ஓமினாள் போய் சுவாமி தீவிரம் அர்ஜுனும் மூணு பேருந்து பிராமண வாஷம் போகும்போது போயிருக்காள் தூரமாக ஆயிரம் மைலுக்கு அந்த நேர்ந்து வந்திருக்கோம் கோட்டை அதிசியா வந்திருக்கோம் நாளாம் ராஜன் வித்யதி நாங்க காட்டதா குடுக்கணும்னால உங்களை போன்ற வாழ்க்கை எதை கொடுக்க முடியாது எதை சகிக்க முடியாது எதுவும் உங்களுக்கு கொடுக்க கூடாத வசூ ஆயினால கொடுக்கணும் போயி சொன்னானா நாம் சமதர்ஷி நாம் நித்திய நரீரண சாதுக்கள் கொண்டாட முடியாதுலயோ அவனை பத்தி வருத்த பண்ணமுட்டா அவன் செம்மாவை பத்தி நல்ல காஜியம் பண்ணினா சாதுக்கள்லாம் கொண்டாடுவா அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாம செய்யறதுக்கு வசதி செய்யாம போனான் தான் அவன் கட்டாயம் சூழ்ச்சியை வகி அவனை பத்தி துக்கம்தான் பண்ணணும் இனிமே மகிஜென்மா இப்படி வராது உனக்கு நல்ல ஜென்மா வராது இந்த அதித்யமான சரீரத்தை வச்சுந்து சாதுக்கள் கொண்டாடும் முடியா பண்ணிட்டு போறானே அவன் தான் உசக்தி அப்படி பத்தி தான் துக்கப்படணும் இப்படி நல்ல ஜென்மா வடஞ்சி உடா போட்டானேன்னு வருத்தம் பண்ணணும்னா ஹரிஷ்சந்திரோரந்தி தேவா அவன் ஜீக்கணும் வந்த சேரணும் அத்தூவமான புய்யான விஷிண்டாமான க்மத்த அடஞ்ச மகாபுருஷா ஹரிச்சந்திருக்கா வந்திதேவன் இருக்க உலகத்துல தாத்தா கிடையாது காட்டிலும் து சாயம் வந்துச்சு காட்டுல மழையில நினைஞ்சானு இந்த ப்ராண்டு மரத்துல புருஷப்ரா அந்த மரத்தடியில வந்து உடம்பு உடம்பு நூத்தி மூணு ஜூரம் இந்த புருஷப்ரா என்ன பண்ணிட்டுதான் சாப்பிட்டே நமக்கு உதவி பண்ணி அவனும் உடனே தனிச்சனி அவரும் புண்ணப்பா ஒரு அடைஞ்சது பரோபகாரம் பண்ற போது மனுஷன் சத்தியத்தை அடைய வேண்டாமே அதனால அவருக்கு சத்ருணம் வந்து கரையறானா இப்ப ஒரு வாதம் ஒரு கரையாள் அத்ரூவே நதிஜின்னு ஒரு மகிழ்ச்சி அவரை போய் இந்திரம் காட்டான் உங்க தோலை உரிச்சு அஸ்தி எத்தனையோ வருஷமா நீங்க தபசு பண்ணிருக்கேன் உங்க அஸ்தி இருந்துக்கு மேல பலம் அதுல ஒரு ஆயுதம் பண்ணி ஒருத்தரா வசம் பண்ண பிச்சை கொடுக்க சரீரத்தை பிச்சு கொடுத்துட்டாருன்னு என்னமோ சிலவங்க ரத்தம் கொடுத்துட்டா இருக்குமே பந்துக்களுக்கு ரத்தம் தடுத்து கொடுத்துட்டாங்க ரத்தம் கொடுத்துட்டாரு அவன் அத்தியும் எடுத்து மகவாங்க என்ன அர்த்தம் அர்த்தம் பண்ண அப்படி அவள் வந்து இந்த அத்ரூபமான அதிக்கியமானாலேம அடைஞ்சிருக்காரு அப்படி இருக்கிற போது நீங்க வந்து நாங்க வந்து கருத்தத்தை கொடுக்கணும் நமக்கு பிரியமுள்ள பிராமணாளுடைய வருஷம் அதுக்காக தனியா ஒரு பூஜை பண்ண முன்னு தீர்மானம் நீங்க எத காட்டாலும் தரையின் தானா ஆமாயத்தை ஜீதி கல்மியம்ஷ்ரூய விஷ்ணுனா உரி கீர் இன்னும் உனகத்த பரவிணு ஹடகே பரமாத்மா பிர மகாபலி வந்து ஏமாத்தி குருவாயு ஆமாங்கிறாய் பாகவதையாய் சுவாமி அவன் அம்மா அதிதாகவும் அண்ணா இந்திரனுக்காகவும் இந்திரனுக்கு தம்பியா வந்து வாமன மூர்த்தியா பிறந்தாள் பகவான் இந்திரனுக்கு ராஜ்யத்தை மகாபலி அசுரம் கிட்டே வாங்கி கொடுப்பதுக்காக சுவாமி வருஷம் போட்டு அவன் யாகம் பண்றேன் நர்மதேவனுடைய வடவண்ட கலைக்கு போனாளாது எப்படி போனான் பிரம்மனு சதண்டம் சஜலம் கமண்டலும் உபவீதோத்தரம் வாமனம் மித்ரம் மலையாளடமாவது விடுப்புல மலையுரிவியான் வரிசை ஜட்ட துங்குதான் சங்கேஸ்வரன் லக்ஷ்மிநாதன் மகாபலியுடைய இந்த மாட்டம் வந்தான் திருப்பதி உபீத திருமணி நம்ம வந்தான ஊழி வந்து என்ன பண்ணினான்னா சரணத்தை வந்து புடிச்சாலும் குஞ்சு கால கட்டத்திரி காக்குறாரு மகதாபி ம் ரயமசராங்க அப்போயமன் சீற்றைர மகாவலாட்டத்துக்கு நீங்க ஏழு வயசு குழந்தையா போட்டு சரீரத்தை பார்த்து அந்த புஞ்ச புருஷன் மயில் செலுத்து பக்தியா சமயத்தியா பக்தி பெருகி உங்கு கால புடிச்சு கடலு செய்யல தங்க நிண்டியால ஜலம் போட்டு உங்க கால நந்தின ஜலம் தீர்த்த தீர்த்தம் கந்தாதி தீர்த்தங்களை எல்லாம் பாவனமாக ஆக்கும் தீர்த்த கை தன் தலையில சுவாமி ஆமா தப்போ ஊத்தம் நான் மகாபலியா பிறந்து நீ எங்களுக்கு வந்து உங்க குஞ்சுக்கால நான் புடிச்சு நான் அலம்பி என் தலையில குட்டிக்கலே எனக்கு கிடைக்கலயே இந்த பாக்யம் மகாபலி கடிச்சதே இது ஜாதோயூ தன் தலையில புத்திந்தான அப்படி எடுத்து புத்தி நிபுலம் கேட்கணும் என ஒண்ணுமானாலும் தலைன்னு சொன்னதே என் குளாலே நாளாம் பதானி திருந்திர சம்மிதானி பதாம் என் முனடி முனடி நாளாம் சுவாமி பலி அப்படி காக்கலாமா தீப தீபா காக்கணும் தான் இத குடுத்து எனக்கு பண்ணு போறும் உடனே தானம் பண்ண ஆரம்பிக்கிற போது சுக்கராச்சாரி கொடுக்காதே ஏன்னு காட்டாய் சைவ விஷ்ணு பகவான் நாராயணனாக்கி சொன்னாள் மகாவிஷ்ணு இப்படி வழக்காண்டா ரோச்சனை பகவான் விஷ்ணு சொன்னாள் உடனே மகாபலி என்ன பண்ணினா சைவ விஷ்ணு வரதான் வரதராஜனா ஏழையான யாச்சகத்துக்கு நாளா பாரிவாரி குபேரனுக்கெல்லாம் எந்த பிரபு ஐஸ்வரியத்தை கொட்டுவனோ அந்த வரதராஜன் லட்சுமிபதி வைகுண்டநாதன் ஏழையான எங்காத்துக்கு யாச்சகத்துக்கு வந்திருக்கானா என் ஜென்மா கரைய போயிட்டே நானா மகாபலி யஜந்தி மாத கோவிதா சேவ விஷ்ணு அதே வர்ணனான மகாவிஷ்ணுவா எங்காத்து வந்துருக்கமா கரையேறி போச்சே நானந்தாம் மண்ண போறேன் மகாபலி இத கேட்டு சுக்கராச்சாரிக்கு கோபம் வந்து உன் சொத்து கைய விட்டு போயிடணும் சப்பிச்சு விட்டாள் அப்பவும் சத்தியான் சலித்தோ மகாநாள் சத்தியத்தை விட்டு விலகல்ல மகாபலி மறுபடியும் கிண்டி எடுத்து ஆரம்பிச்சான் ாய சூர்ண காமோஸ் சோஹம் திதமி வதன் காய்ஞிய ப்பா நீயசு குழந்தையாய் மகாபலியினுடைய யஜ்ஞபாட்டம் போனதே தானம் பண்ண அவன் பரந்தோன் தலையில புரோட்சிக்கின்றதும் நீ மகாவிஷ்ணு வரதராஜன் என்று சொல்ல ஆச்சாரியன் பகவானா வந்திருக்கான்னு நடந்ததாமே சத்தியமான சர்வ சொத்தை தானம் பண்ணி அழப்பதற்காக கையில ஜலம் போட்டுக்கிற பொழுது தங்க கிண்டிய வந்து புடுங்கினானாமே விந்தியாவளிங்குற மகாபலியினுடைய மனைவி அப்பத்தான் மகாபலி கலங்கினானாம் இது பர்ந்தும் ஆச்சாரியம் கொடுக்காதேன்னு இப்ப மனைவி தானம் பண்ணாதேன்னு கவலைப்பட்டு சாதுக்களுக்கு தானம் பண்ணி வாண்டாம் எனக்கும் தோணி போச்சோன்னு மகாபலி விஞ்ஞாவளியை காட்டான் அப்போ விஞ்ஞாவளி சொன்னாலாம் ஆகா சாதுக்களுக்கு தானம் வாண்டாம் நான் சொல்லுவேனா அதற்காக நான் கிண்டிய பொருங்கல்ல ஜலம் போட்டுக்கிற ரைட்டு உங்களுக்கு நான் போடணும் நீங்க அவசரப்பட்டு இடதுகியால கொஞ்சம் கால்களை அலம்பி நீங்களே ஜலத்தை கொட்டி எல்லாம் பண்ணி உங்க தலையில குற்றி நுட்களை என் குழந்த சிலையின் தலையிலையும் புரோட்சிக்கிலேயே நான் ஜலம் போட வேண்டாமா அதற்காக வந்தேன்னு சொன்னாலான குரு ஆயூரப்பன் சித்திரம் சித்திரம் பட்டத்திலே ஆச்சரியம் ஆச்சரியம் இப்படி ஒரு பத்னி குரு ஆயூரப்பா உனக்கு தானம் பண்ணி அழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு எலம்போட வந்தாலே சித்திரம் ஆச்சரியம் ஆச்சரியம் நாள் அப்படி மகாபலி சர்வேஸ்வரனுக்கு தானம் பண்ணி பரமபாகியத்தடஞ்சான் அவனுடைய கீர்த்தி இன்னைக்கு உலகத்துல தெரிகிறது ஆகினால நானும் எதா இருந்தாலும் கொடுக்கிறேன் சொன்ன ஜனாசன் மலே முூயத்தை கீ பித்தி கல்மியம்சி தீ விவாஜி மீம் ரேஜ்ஜராமீம் ராதாதி சர்வேஸ்வரனு தெரிஞ்சு கொடுத்தானாம் சுவாமியின் கபடமா இல்லாம அப்படி பொண்ணு பிரபுக்குதானம் மணி நானே மகாபலி ஜீவதாய ஓத்ரபந்து இந்த நசிக்கிறரீரத்தை கொண்டு ஒரு வேதவித்துக்கு கஷேமம் உண்டான பட்சத்துல எதைத்தான் செய்யப்படாது எதத்தான் கொடுக்கப்படாது கொடுக்கிறேன்னு மனசுக்குள்ள இப்படி தீர்மானம் பண்ணிட்டு ஜராசந்தன் ஹே பிராமணர்களேன்னு हे தலை வேண்டுமானாலும் வெட்டி தலையன் தானா என் தலையே காம எங்களோட கொடுக்கணும் யுத்தம் பண்ண வரணும் கலுக்கு விஷயத்தான் ராருன்னு காட்டாள் நான் தான் கிருஷ்ணன் வந்தான் தீவன் தான் அர்ஜுனனு சொன்னாள் உடனே அபாரமான யுத்தம் ரெண்டு பேர்களுக்கும் ஜதாசந்தனுக்கும் காளிதாசம் போது ஏதோ ஒரு கால்களை சஞ்சாரமா அதுல போய் மேகத்தை பார்த்து மேகமே நீ மேல மேல பறக்கிறேன் முருகன் மேல வந்து குன்றுல்ல சொன்ன ஒரு காரியம் நல்ல புஷ்பங்கிருப்பதி போற வாழ்க்கை எனக்காக நீங்க ஒரு அர்ச்சனை அது மாதிரி இவன் குடுப்பான் அவன் ஏதாவது ஹோட்டலா வாங்கிட்டு சுவாமிக்கு போய் சேராது புஷ்பேகிரு புஷ்பாரை நபயது பவானி திருப்பதியில இப்போ பிரம்மோத் நாள் மூணு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவிச்சு தேயே ரொம்ப ஆச்சரியமான சிதம்பரம் ஸ்ரீரங்கம் இல்லாம எத்தனை தடவை தரிசனம் பண்ணுமோ தோணாது யாரா போறேன்னா போகணும்னு மறுபடியும் சிதம்பரம் சொன்னா ஜென்ம இல்லையா அருணாச்சலம் மரணமுக்தி ஜனனாத் கமலாலயில காஷியில சாகனம் திருவாரூர்ல திறக்கணும் சிதம்பரத்தை நினைக்கணும் இடம் வச்சிருக்காங்க காசியில் மரணம் வருமான மரணம் வேணும்னு காசிக்கு போனால் கூட கிடைக்காதுன்னு புண்ணியம் இல்லாம தான் எத்தனையோ பேருக்கு அங்கே போய் மறிக்கணும்னு போய் இருந்து உடம்பு அசௌகரியமாக போய் பின்னாடியே சொல்லி வச்சிருப்பேன் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது நம்மள காசிக்கு அடிச்சு போயிடணும் அடித்து கொண்டு போய் தனி காரை வச்சு எல்லாம் பண்ணி கொண்டு போயிட்டா அந்த ஊருக்கு கங்கா ஜலத்தை எடுத்து காபித்தி ஓட்டு கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற ஷாப்பை ஷாம்பு தண்டு நல்லா கிடைக்கும் அதை வந்து பச்சடி பண்ணி புளி பச்சரியை போட்டு சாப்பாடு வச்சா உடனே உடம்பு நல்லா ஆகிடுது வெட்டியா போயிடுது அந்த ஊர் தயிரும் பாலும் என்னவா இருக்குது இப்ப கத்தியால் இருக்கலாம் நம்ம பாலில் ஜலமே விட தெரியாத வாழ்கலாம் நானெல்லாம் போய் சொல்லி கொடுத்தா தான் தெரியும் எனக்கு அங்கே இந்த பாலில் ஜலம் விடுறது எண்ணெயில் அதை கலக்கிறது பண்றது இந்த விஷமங்கள்லாம் ரொம்ப விஷமம் வியாபாரத்தில் இதெல்லாம் ரொம்ப தப்பு இது ஆகாரத்தில் அதுவும் போய் தப்பு பண்ணலாமோ எத்தனை தப்பு பாருமோ அப்படி பண்ணி நீ நல்லா இருக்கணுமா அந்த கத்தியால வட்டலாம் தயிர இருக்கு அதை சார்ந்த உடனே உடம்பு கல்லா போய்டும் அப்பறம் உடனே அந்த ஊரில் இருக்குது சினிமா சினிமா எல்லாம் பார்த்து காஷிக்கு போய்ட்டு அங்கே இருந்து வரப்படி வருவார் நம்ம ஊருக்கு வந்து விடுவோம்னு வரபோது வாழ்த்தேரில் போகணும்னே போட்டுன்னு கூடியுது கண்டத்தை கண்ட சின்ன வேகம் ஆட்டு பட்டியில் ஒடிக்க போயிடும் வாழ்த்தேர்னு மகபுண்ணியே அதில் போய்டோமுன்னே சாஷிகள் கிடைக்க மாட்டார் அக்னி கிடைக்காது எங்கேயாவது தூக்கி எரிய வேண்டியது தான் முனிசிபாலிட்டியில் அப்படி வந்தால் இடத்துல போகணும் பசுக்குன்னு வாழ்க்கையாரா இருந்தால் கோவிச்சு கூட போச்சுப்பா இப்போ நிறைய அங்கே நம்மளவா போயிட்டாரு நான் எங்கே நம்மட ஒன்று இருக்கா ஆச்சரியம் அவ ராமாயணத்துல வால்மீகி சொன்னீன சுவாமி ராவணன் சபைக்கு போனாரா அங்க போய் பார்த்தா மந்திர வேதவி வேதஜாலான பிராமணால ராவணன் பூஜை பண்ணி நிச்சயதானம் பண்ணி சுவர்ணமும் ரத்னமும் வெள்ளியும் ஈயமும் இப்படிலாம் கொடுத்துருந்தானா வராளா என் வால்மீகி ஆச்சரியப்பட்டார் அவன் ராவணன் தானம் பண்ணானேன்னு ஆச்சரியப்பட்டா நான் அப்படி ஆச்சரியப்படல பிராமணன் லங்கைக்கும் தானத்துக்கு போட்டானேன்னு ஆச்சரியப்பட்டூருக்கும் போட்டானே வா இருக்கு ஒரு கோவில்ிட்டு ரொம்ப சாப்பு மறக்கவேடாது ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சுடுவார் ரங்க மாதிரி சொன்னாள் காவேரி பத்தி அப்படி அங்க எல்லாம் போய் ஜெயிச்சுமா சொர்ணத்தை கொண்டு கொக்கினாள் இதுல ஒரு காரியம் பண்ணிவிட்டா தேவி பாகவத் பிரபு இந்த ராஜசூரிய ஆனவுடனே அவளுக்கு சண்டை பூஷல் கஷ்டம் காட்டு இது என்ன இப்படி வந்ததுன்னு விசாரிச்சாள் இந்த திரவியத்துல கொஞ்சம் அசுத்தி வந்துருக்கும் சொன்னாள் தைரியத்துக்காக கொண்டு சேர்த்த பணத்துல என்ன உத்தர குருன்னு சொல்லி ஹிமாச்சலத்துக்கு அண்ணன் டயருக்கு அங்க போய் அர்ஜுனனும் பீமனுமாய் அம்மணாலுக்கு மாமலி தானமிருந்தானான தங்க பாளங்க அத அங்கவா பேங்க் மாதிரி மனுஷம் வர முடியாத இடம்னு அந்த இடத்துல வச்சிருந்தாங்க அது புயை வளக்க காவ அடியில ஒன்னு தானா அம்மணாலடி துவியதெ அந்த இடம் வந்த அபதுமுக்காய் அவ மாதிரி ஏதாவது கலந்து விடுமே கலந்தா அது அப்படியே குருமத்த கத்திச்சுக்கிட்டுறோம் அல்லாஹ் அல்ஹம்துவ ரப்பல் ஆலமீன் அவ எப்படி பண்ணான் தர்மம் என்னவா பண்ணோம் கூட மகாங்கள கேட்கலாம் அவா புடிச்சுதுவானா நமக்கு அவளே இல்லை என்ன பத்தி அப்படி கவலை பண்ணானோ அதை கொண்டு கஷ்டம் பண்ணி கஷ்டம் வருமா அதுவும் பாண்டவாளுக்கு வருமா சுவாமி சாது வந்து பலம் இருக்குது இவாளுக்கு தெரியாது தெரியாதுல சுவாமி ஒன்னு சொன்னால் யாகம் பண்ணலாம் சம்பளம் இல்லாம வேலை செய்யணும்னா ஆறாரு என்னென்ன வேலை ஜீவனை கூப்பிட்டு காட்டா சமயக்கட்டு வேலை முழுக்க என்ன தான் லட்சம் பேருக்கு சமையல பத்து லட்சம் பேருக்கு பண்றேன் சொன்ன ஒரு கோடி சாதுக்கள் ஒரு தடவை மணி அடிக்குமா தர்மபுத்தருடைய ராஜசூரிய நாதத்துல கட்டி இருக்கிற மணி அது அடிச்சா பதினாலு லோகம் கேட்குமா அந்த நாதம் அப்படி அன்னதானம் ஒரு நாளைக்கு முறை முக்கால் கூடுறது அது என்ன பண்றதுன்னு புரியல அவனுக்கு அப்புறம் அப்படி துணை முக்கா அடிச்சது குச்சியில அண்ணன் போட்டா அதுக்கு அறவே இல்ல புண்ணியம் மகன்கள் வந்து சாப்பிட்டு அதாவது சொல்லவே அஜ்ரம் ஒரு உண்மை ஒரு வாரியாசம் மாசம் என்ன ஆகும் அந்த பணத்தை அனுப்பு ஒத்திரியும் அனுப்பிட்டவான கவலை நீங்க போச்சு பாசம் என்ன செலவு வாத்தாதான் குண்ணம் தீசிவாழ் வந்திருக்காங்க வாத்திட்டா இந்த வடவாழ்ல ரொம்ப பெரிய குடும்பம் இந்த சிக்கிறவாள பாத்திட்டா சன்னாசம் பண்ணிட்டு ஆயிட்டா சன்யாசம் பண்ணிக்கிற மட்டும் அனுப்பிச்சார் அப்புறம் இவா வாங்க மாட்டேன்ட்டா சன்னியாசம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பணம் அப்படி வந்து சந்திரசேகர பாரதி வாக்காள ஒரு அபிமுகத்தை குருவுன்னு சொன்னார் அவர் அவர் குறையுன்னு நீங்கி போய்ச்சே எதுக்காக மனக்குறையினால சன்னியாசம் பண்ணிணா மனக்குறையினாலே பண்ணிக்காதே இருக்கா அவ சொன்னா சொன்னபடி நடக்கும் சந்திர சந்திரசேகரவா ஜெட்டியா இருந்தால் எனக்கு ரொம்ப வண்டிவாள் அவ பத்திரிக்கு ஒரு வலி டாக்டர்கள்லாம் ஆபரேஷன் பண்ணா கூட பிழைக்க மாட்டான்னு எடுத்த அடி அடிச்சாள் அந்த மாறல அந்த இடத்துல போய் விழுந்து அந்த கணத்திலேருந்து ஏதோ கதை இல்லை என்னைக்கும் நடந்த கதை இல்லை யுகாந்தரத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சமீப காலத்துல பிரத்யட்சமா மந்திரம் வெப்பம் பெரியவாள் ஈஸ்வரன் என்ன பிரத்யட்சமா தெரியும் போது சித்தம் கலங்கினா அதெல்லாம் மனுஷன் சொல்லுமாறும் ஒன்னும் சொல்ல முடியாது மூடைமுக்கா நாடு அடிச்சுதான் மணி சுக்காச்சாரிகள் ஞானிகள் புச்சியில் போய் விழுந்தார் அப்படி தாயிசூர் கட்டுவேணம் வாங்கி வச்சுன்னா அந்த கணக்கு விவகாரம் கிட்ட என்ன அவன் கையிலேயோ சுவாமியா தர்மபுத்தரை பார்க்க முடியுமோ அப்படி ஊச்ச பொருளால் பாருங்க அவன் சில கை என்ன ஆகும் தெரியுமோ கை தனரேகை மேல மேல குவியும் அவாங்க ஒரு ஏற்பாடு நல்ல வாழ்த்த சொன்னா தான் தர்மங்கள்லாம் கூட நடக்கும் அரிசி வேணும் இல்ல இன்னைக்கு மெல்ல இல்ல இன்னைக்கு எலக்ட்ரிக் கட்டு நான் உடனே சொன்னவன் அடிச்சுடுவனவன் அது நகுலோனை போட்டாளாம் நகுலோ திரவியூஷனே அவளுக்கு பல ஆச்சாரியா கேதம் சொல்லி வச்சு வளர்த்தல் ஒருத்தரிக்க சொல்லி சுவாமி முதல்லயே சொல்லிவிட்டாளா ஒரே ஒரு காரியத்துக்கு நீங்க உத்தரவு போட்டிக்கு வரப்படாது நான் அந்த முதல்லயே எடுத்துட்டேன்னாலாம் என்னன்னா யாகசால வாசல் தங்க கங்காளமும் தங்க சொம்பும் தீர்த்தமும் வச்சிருந்து ருக்குணி சத்தியபாமியோட வர மான்களுடைய சரணத்தை அலம்பி சந்தன விட்டு குங்குமமிட்டு அர்ச்சிச்சு பீதாம்பரத்தால தொடச்சி ஜலத்தை சிறசுல புரோட்சிச்சுக்க வேண்டிய காரியம் என்ன சந்ததும் குருவாயூரப்பா நீ அலம்பினியா வேதமித்துக்களுடைய காலை தனசுயா பிரசகீபவராஜம் ஸமப்பய் பண்ண நாகோ ாயிரப்பா தர்மபுத்த ராஜசூயம் பண்ற போது ராஜராஜாக்கள்லாம் ரத்னத்தையும் தட்சிணிக்காக கொண்டு கொட்டினாளாமே பிரசன்னீபவத் சகலராஜக வியாக்குலம் அந்த புண்ணியம் வேண்டும் வேண்டும் ராஜாக்கள் எல்லாம் கொண்டு குவிச்சாலாமே அந்த பெரிய மகாசபையிலே சர்வேஸ்வரனான ஜெகத்பதியான லட்சிநாதனான நீ குருவாயூரப்பா வேதவித்து கால அலம்பி ருக்மிணி உன் தலையில கொட்டிண்டியாமே ஜலத்தே ஜேஜபதாவதிக்கம் நீ சரணத்தை அலம்பினியா தலையில கொட்டிண்டியா ஜலத்தே குருவாயிரப்பா நிஜமான சமர்த்தியை நான் என்ன சொல்லுவேன்டா அவன் ராஜாக்கள் எல்லாம் போற போது என்ன சொல்லிட்டு போனான் ஜெய் ஜெய்தி தர்மராஜ ஜோனாளாதி ஜெயதி கிருஷ்ணன் இச்சால பண் பட்டத்திரி சொல்றா யாகம் பார்த்தவா என்ன சொல்லிட்டு போனான்னு மகாபாகியசாலி தர்மபுத்திரன் என் பிரபு கோபாலனங்க வந்து உட்கார்ந்து பிரகாசிச்சானே அந்த பெருமையை சொல்றதா ஜெய் ஜெயதி பிரம்மஜா ஜெயதி கிருஷ்ணன் இச்சால பண் இப்படி சொல்லிட்டு போனாளா என்ன பாக்யம் என்ன யாகம் என்ன மகிமே சுவாமி வந்து உட்காரவாது தர்மபுத்தர் தர்மபுத்திரனுடைய பாகியத்தை சொல்றதா என் பிரபுனுடைய பெருமையை சொல்றதான்னு ஜனங்கள் சொல்லிட்டு போனாளா அப்படி பட்டத்திரி சொன்னாரு அப்படி சுவாமி வந்து கிருஷ்ணகா பாதாவனேஜ் சமய சாப்பிடுற இடத்துல ஆறு மானேஜ்மெண்ட் சொந்தக்காரா கவனிக்கணும் கல்யாணம் கார்த்தியிலே கோபாட்டுக்கு சாப்பிட்டோம்னு விட்டுட்டா பரமாறவாக்கு கூட அலட்சியம் கொண்டு அவருக்கு ஓஞ்சி போயிடும் இல்லையா எத்தனை பேருக்கு போட்டு திருப்பி திருப்பி போடுற போது மனசு அவனுக்கு தொந்தரவு கொடுத்தான் அப்படா தாப்பான் திரும்பி திரும்பி காப்பான் சிலவன் போடுவான் நிறையா கூட போடுவான் பொண்ணு போடுவோம் சித்த கழிச்சு மறுபடியும் கொண்டு வர சொல்லுவான் அதை திருப்பி திருப்பி அவனை சமப்படுத்துறேன் என்ன பண்ணுவான் தெரியுமோ அப்படின்னு கூடுவான் கூடுவான் விழாது போல போவானே போன மாதிரி காது கேக்காதான் காது அவனுக்கு இல்லாம கேக்காம போறது யாரோ வாங்கறான் அப்படின்னு உனக்கு என்ன போட இதுல என்னக்கு நீ இல்லையு சொல்றா சாப்பிடுவான் போடணும் இல்லையா போன சிலவம் அப்படியே வச்ச சாதம் முழுக்க ஏரிக்கிற மாதிரி கட்டி விடுவோம் என்ன கரை கட்டுறேன் அப்படி இல்லாம சொல்லுவான் கூட்டு சங்கோச்சப்படுவார் அவன் கட்டி இருக்கிற கரையில இருந்தே நீ தெரிஞ்சு ஆகாரத்தில் கொஞ்ச கூட பரிகாசமோ அவமானமோ படுத்தப்படாதா அது சொந்தக்காரா கவனிச்சாதான் சரியாக அவ கவனிப்பா என்ன அப்படின்னு கறி ஆயிடுது ஊர் காயிலே அதை ஆறு கவனிச்சாள் திரஜா திரௌபதி கவனிச்சாலாம் தானத்துக்கு ஒரு பிரபுவை போட்டாலாம் யாரே கர்ணோ தானே மகாம கர்ணனை போட்டாலாம் தானத்திலே கர்ணோ தானே மகாமா இப்படி தாய்ஹோ மகாயாக நடக்கிறது கர்ணன தானத்துல போட்டாலாம் கர்ணனுக்கு நம்மா அது வழக்கம் இல்ல அரையனா இப்படி ஒன்று சொல்லுவேன் லைட்டு போட்டாரோ தாத்தா போட்டு சித்தி தோ அப்போ இதெல்லாம் நடக்காது அன்னைக்கு அரைனா கொடுத்தா அன்னைக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு முப்பது கோடி அதிகம் கிடைச்சது இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு புரியதிகூட கிடைக்க மாட்டேங்கிறது இன்னைக்கு தானம் இந்த காலத்துக்கு திறந்த இப்படின்னா பண்ணணும் அதைத்தான் மனசுல வாங்கிக்கணும் சொல்ற போது சில பேருக்கு வருத்தமாக கூட இருக்கும் வருத்தப்படப்படாது ஆத்மபந்துவான்னு நினைக்கணும் என்ன அப்படி சொல்றதுல இப்படி செய்தியமா தர்மத்தை சொன்னாலே சந்தோஷப்படணும் எல்லாரும் கஷமமாக இருக்கிறதுக்காக சொல்றேன் நாளைக்கு என்ன நான் சாதத்துக்கு வந்து தானம் வாங்க போறேன்னா நான் வந்து அனுஜிங்க வந்து காக்க போறேன்னா அதுக்காக சொல்றேன் நல்லா இருக்கணும் எல்லாரும் க்ஷேமாக இருக்கணுங்கிறதுக்கா சொல்றேன் அது ஒண்ணும் சந்தேகமே இல்ல பண்ணி பார்த்தா தெரியவா கண்ணாலே பிரபுக்களை தர்மம் நடக்கிற இடம் ஆகிதா தான் தைரியமா சொல்றோம் நடக்காத இடமா இருந்தா கூட பயப்படுவோம் இடம் ஆகிதா தான் இடம் இது ஒரு தெரியும் அதனால பண்றவா வந்தமும் அசனமா பண்றான்னு நினைக்காம இருந்தா கூட போறேன் அவ இன்னும் அசடு பண்றாரு நினைச்சுடாம இருந்தா கூட போறோம் அப்படிவாரு நினைச்சுக்கிடாமே நின பொறுமை உள்ளவனே என்ன சொல்லுவாங்க தொங்குறதா காய்ச்சி தொங்குறதா சொல்லட்டமே பக்தருடைய இன்னைக்கு நாளைக்கு துந்தி விழாக தரு அவார்டு பகிராவை சேர்ந்த அவளுடைய பாரத புண்ணியம் நாளைக்கு அவார்டுதான் நாளைக்கு ஆர்டர் வாழ்வுடையதான் சொல்றா நான் சங்கர்லிங்க சொன்னா நான் சங்கரே சொல்றதுலே பகவான் தான் கூப்பிடுறது பத்னிக்கு பவா அப்படி சொல்றதுன்னு சொல்றா என்ன வணக்கம் பாருங்க என்னைக்கு இப்போ சின்ன பையன் அப்பாவும் சாருங்க அது ஒரு நியாயமோ என்னமோ எனக்கு தெரியாது எனக்கு என்னமோ மட்டமாக கூப்பிட்றாப்பான்னு தோன்றுறது நான் சாருங்கிறான் அப்பாவே பத்தினி பேரை சொல்லி கூப்பிடுறா சில இடத்துல சொல்றேன் என்ன சொன்ன என்னங்கிற பத்தினி பேரையும் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரத்தில் பத்தினி பேரை கூட சொல்லப்படாதா ஆத்மனானு குருணானு ராமாசி கேச்சா சேஷ்காம நகர் நீதி ஜேஷ்டாபத்திய கலத்தரையும் மூத்த பிள்ளையனுடைய பேரையும் கூப்பிடாத என்ன ஏன் பெரும்பாலும் மூத்த பிள்ளைக்கு அப்பா பேரை வைப்போம் அதனால அந்த பேரை சொல்லி கூப்பிடாதே கலத்திற்கு சொல்லாதே என்ன அதுக்காக தான் கூப்பிடுறான் கூப்பிடுறான்னு கூப்பிட்டு ஏன்னு கத்துவன் ஒய் குண்ட சேர்ந்து இந்த கூப்பாட்டுக்கு அடியேன்னு கூப்பிடுவார் அப்படிலாம் கூப்புவார் இந்த நாள்ல அடியேன்னு கூப்பிடுவாரு சட்டம் வந்திருக்கலாம் நான் வேற ஏதாவது சொல்லி கூப்பிடலாமு கர்ணனத்திர போன்றாலாம் மனசிய போது பெருமெல்லாம் தானத்தினாலும் தெரிஞ்சு கர்ணனை போல தானம் போறேன்னு போட்டு போட்டான இது பகவானுக்கு சகிக்கல கிருஷ்ணனுக்கு ஒரு மாசமா மழையை கொட்ட சொன்ன ஜூக்க சப்த மேகத்தையும் ஒரே ஜலப்பிரளயம் முப்பத்தி ஓராவது நாள் இங்கே இருந்து வரம்பு போனா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மழையில் நினைஞ்சி பிராமண கோஷம் போட்டுக்கிட்டு துரியோசனம் போயிட்டு அரமனையில வேதம் சொல்லிட்டு போனார் வார்போ வாணம் மாதிரி அவனு சொன்னார் எங்க வந்தேன் என்னன்னா நாளைக்கு துவாதிசி நாளைக்கு ஏகாசி அவர் சொன்னது நாளைக்கு துவாதிசின்னா ஏகாச்சி சில பேர் மறந்து போச்சேன்னு நினைக்கலாம் அதுக்காக நாளைக்கு ஏகாச்சி நாளைக்கு துவாதிசி ராமராமாவது கொண்டராமோ இல்லையோ நாளைக்கு துவாதிசி அன்னதான சாது ஒரு ஆயிரம் வண்டி காஞ்ச வரகு வரணும் ஒரு மாசமா மழை பச்சை வரகா இருக்கு என்ன வந்து வரகா கேக்குறது அரிசி கேக்கப்படாதான் வண்டி வண்டி அனுப்ப மாட்டேன் எனக்கு நீ உத்தாசம் பண்ணி போறோம்னுட்டா உடனே தன்னுடைய சிக்கரேட்டுக்கு எழுதி அனுப்பிச்சான் அவன் உடனே வண்டி காரணம் எழுதி அனுப்பிச்சான் அதே லட்டரிலேயே அரவணைக்கே பதினஞ்சு நாளா பச்சை வரகுதான் இதே வீசியில வண்டியில போறது ஆயிரம் வண்டி சரியா இருக்கா நீட்டு ஒரு காரியம் பண்ணமுனால என்ன பண்ணா கர்ணரை போல தானம் பண்ணுவேன்னு எழுதியிருக்கிற எடுத்து வெந்நீர் அடுப்புல வைக்கணும்னு சொன்ன உடனே பாரு கொண்டு போறதான்னு பாக்குறேன்னுட்டான் அடுத்த வீடு கரணனுடைய அரண்மனை அங்க தேசாதி அங்க தேசத்துக்கு உள்ள போனால் வேதம் சொல்லிடு போற உடனே வேதம் பார்க்காத வேத வித்துக்களை புனிசுறுப்போட வரணும் வரணும் கூட்டி சரணத்தை அலம்பி பத்தினி ஜலம் போட சொல்லி அப்படிதான் பண்ணுவனா உட்காச்சி வச்சு என்ன வேணும்னு கேட்டான் நாளைக்கு மதுவனத்துல துவாசி லட்சம் சாதுக்களுக்கு அன்னதானம் ஆயிரம் மருகு காஞ்ச மருகு ஆயிரம் வண்டி வரகுனா நமஸ்காரம் பண்ணி இந்த புண்ணியம் எனக்கு நினைச்சு வந்தேலே அதுக்காக இன்னும் நமஸ்காரம் நமஸ்கரிச்சானா நமஸ்கரிப்பா அப்படி தோணுமா என்னத்தான் நீர் பாத்தீராக தோணுமா இப்படி வந்து நீங்க இந்த பெரிய காரியமன்றும் தோணணும்னா எத்தனை புண்ணிய பொருட்களா இருக்கணும் அவனே அவন্তন பிரவேசித்திர الاسلامைய நினைச்சான் 25 நாளா நம்மதுக்கே பச்சவர்ங்க அதுலயே நிதி வந்துச்சு அட சுவாமிட்ட காட்டலே சுவாமி பிராமணனார வசை போட்டு இருக்காரு Duryodhana காட்டினார் அந்த லெட்டர் இடுப்புல வச்சிருந்தான் கர்ணன் யாசகன எடுத்து போய் தன் குறையை சொல்லலாம்னு எனக்கு அந்த பேங்க்ல கடன் இந்த பேங்க்ல கடன் அதனால உங்க யாகத்துக்கு எனக்கு வந்து குருகபணவிலே போட்டு வரணும்னா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா 21 જિલ્લા வரையில அவன் கடங்கார பயணம் சொல்லிட்டு போடுறானே அப்ப அந்த தினத்தந்தி பேப்பர் போர்ட் முன்னாடி அவரை போடுறானேங்க ஆமா தினமலர்லாம் கூட யாச்சக போய் நீ கடன உடனே சொல்ல விஷயம் இல்லாதேன் அவருக்கு எதோ நாலஞ்சு குடுக்கறத ஏமாத்துறதுக்காக அப்படி வந்து முடியாது சொல்லல விடுப்புல வச்சுட்டா எதிர்கிரும் என் கிரகம் சொல்லி எங்க ஆங்கில எல்லாம் சரணம் பரணம் மாறுபோதுன்னு அடிச்சு போனான் என்னமோ வீடு வாக்கு அழிச்சு போனான்னு உள்ள போனா விசித்திரி பேசிட்டு இருந்தான் ஒரு வயங்கு ஓடி வந்து கர்ணம் காதா கழிச்சான் வாசலுக்கு அழிச்சுடுவாங்க பார்த்தா ஆயிரம் வண்டி காஞ்ச வண்டி நிற்கிறது பிறகு ஆசிரமத்துல கொண்டு போகணும் எந்த இடம் விளாசம் சொல்லுபோனும் கர்ணன் அப்படி பண்ணுவா ராஜாக்கள் அவன் கோவம் நீரே ஓடி போய் சொல்றதில்லை அவன் கடையில போகுண்டு அரிச்சு கலக்கறதுக்கு போகண்டு ஏற்பாடு பண்ணி சீனிக்கு போகண்டு ஏற்பாடு பண்ணுவார் அவன் சாஷ்யத்தை தாரத்தை பண்ணி முறட்டும் மாட்டேன் சீனி இல்லாம இருபது நாளா பண்ணி இருக்கிற மாட்டையும் ஊட்டும் இல்லாத கண்ணுட்டியும் அவர்கிட்ட கொடுத்து கண்ணுட்டி ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் இவர் நடுப்புற லாரி வரும்னே பெரிய லாரி மலையாள மரத்தை ஏற்றி வரும் மலையாள மரம் ஏற்றி வர லாரி வரும் சாஷி மேல வரும்னே கடைசியில இதுல வந்து முடியும் தெரியுமோ இந்த கோதானம் பிரம்மத்தியில வந்து முடியும் அப்படி கொண்டு விடுவோம்னே அப்படி சாதுக்குள்ள போய் கொடுக்கலாமா அவனும் ஏதோ மாடு இல்லாத இடத்துல கடைசதே மாடு சாது என்ன முடியும் அவ குடும்பம் நினைச்சா அற்புதமா கவலைப்படணும் கவலைப்பட வேண்டியது சாதுக்குள்ளுடைய குடும்பத்தை பத்தி தான் எந்த ஆஷ்டமத்துக்கு அனுப்பணும் என்ன பண்ணணும்னு காட்டான் நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே பண்ணினான் நமஸ்காரம் பண்ணி பார்க்கறான் முதல்லே ஆயிரம் வண்டி காஞ்ச வரது வந்துடுது அரவணையா அந்த ஆத்த பிரிச்சு உடச்சு வைக்க சொல்லிவிட்டேன் சாதுக்கள் மறுபடியும் இப்படி கிடைப்பாளா நான் மறுபடியும் பங்களா கட்டலாம் இது எனக்கு இந்த மின்னதானது வரது கேட்டு காலம் கிடைக்குமான்னு காட்டாள் நமஸ்காரம் இறந்திருக்கா சுவாமி கலாம் உயிட்ட பிரிச்சு விட்டோமே பகவானை காணுமே திரும்பி பாக்கிறான் பிரிச்ச உயிரிட்டோசன கிரகத்துக்கு மேல இந்திரத்தம் உசந்த கிடக்கு எய்வின்னு சொன்னார் இந்த பாரதத்துக்கு இந்த சரித்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்னா துரியோசன அரவணை மாதிரி இவன் அரவணை இருக்கக்கூடாது அதுக்கு மேல இருக்கணும் துரியோன அரவணை வெந்நீர் உள்ளா போயிடணும்னு பண்ணாலும் சொன்னாரு கர்ணனுடைய கிரகத்துக்கு பக்கத்துல ஒரு வெந்நீர் குதிரல் ஆய மாதிரி ஆயிட்டுதான் துரியோசனையு பகவான் உடனே துரியோசன் வீட்டுல போய் அந்த அந்த போட்ட உடச்சி வைக்க சொல்லிட்டு தான் பரவ சொன்ன புரி தானம் முடியவன் கர்ணன் அதனால பிரம்மனிஷ்டாள் வாக்காள கர்ணோ தானே மகாமனாக மகாமனஸ்வியான கர்ணன போட்டால் கிருஷ்ணஹா பாதாவனேஜனே பரமாத்மா கிருஷ்ணன் சொல்லல பதிவிரத்தையான திரௌபதினு சொல்லல பலிஷ்டனான பீமன்கள்ல தனுர்தரனான அர்ஜுனன் அங்கெல்லாம் விசேஷனம் இல்ல கிருஷ்ணஹா பாதாவனேஜனே சுருபிடி பரிவேஷனே திருபதஜா கர்ணோதானே மகாமனாக மகாமனஸ்வியான கர்ணன போட்டால் தானத்திலே அலம்பி ரு சத்யபாமியோட பூஜை இப்படி மகா யம் நடந்தது வியாசாச்சாரியா ரித்துக்கள் எல்லாம் தெரிவிச்சு எப்படி மகா மூர்த்தி மகாட்சி வேதமே உருவாக வந்தது போல அப்படி மகான்கள்லாம் வந்திருக்காளாம் அப்படி வேத வித்துக்கள்லாம் வந்த போது அகரோசிவீ சுசாச்சாரியால் பிரம்மா வாழ்ந்தாளாம் பிரம்மாந்தா சர்வய பிரம்மாந்தா ருவேதம் எஜுர்வேதம் சாமுவேதம் மூணு வேதம் தெரிஞ்சவாழ பிரம்மா வருண மரணம் व्यासाचारियावर्णमणिराजया नन गोत्रा सरवर् सुसा फेर उच्चो ब्रह्म ब्रह्मिष्टाणाम याज्ञवचुआवा வந்துடும் பிராயஷ் சித்தான் அப்படி வச்சாள் அவாதான் தேவதைகளை எல்லாம் பண்ணி தெரிவிக்கணும் அது ஹோதாவுனால ஆஹ்வாரம் அவர் அதனால அவர் கோதான் பேரு அக்னியில ஹோமம் பண்றதுக்காக தேவதைகளை ஆஹ்வானம் பண்றவாள் அவ வாக்காள மந்திரம் ஜொலித்தான் தேவதைகள்லாம் வந்தாகணும் ஒரு ஒரு ருக்வேதத்தில் உள்ள மந்திரங்களை நன்னா சொன்ன பெரியவாடா கிடைக்கணும் அது ரொம்ப பண்றது அக்னிக்கும் சிரமம் அதிகம் கோதாவுக்கும் சிரமம் அதிகம் பிரம்மா சர்வஜனா இருக்கணும் இருந்து கவனிக்கணும் சாமகானம் பண்றவாளுக்கு நாபீலே என்று வரணும் சப்தம் அவன் சாமகாளுக்கு எதைச்சார்த்தாலும் பாதகம் இல்லைன்னு அவன் சுத்தாசனிக்கு காலம்பு திவ்ய போஜனம் பண்ணித்தான் சாமகானம் என்ன கானம் தான் பெருசு பண்ணிதான் சாநித் சோம் சாஹூரக் इन्द्रं सौर्यं दर्जदिश्वस्तु यो मग्रद्भेद्द्धः अग्रमनुद्धः अग्निसुजामिते भोधा देवव्रतः भोता मनुव्रतः प्रणिय यज्ञनाम धीनद्भराणा उर्तो होता पूर्ण हर्यवते आदेव देवं रक्षते दे, यच्छादज्ञर देवं देवं सो अधरा गर्दि जातवेधो प्रभो देवाज्ञरय बलहि स्तवरता மனோ யஜிஷோ மரிராசோ பிரபு ராஜ் மரிஷ்டமர்ச்சீ ரமேபிசனோ யஜிஷ்டோ மரிராசோ பிரபு ஸ்வா பரிஷமர்ச்ச மோயோரிரா ஓதசீச்ச ஊதய ஹமிஷ்மந்தீரே தம் சிஷியந்தோசா சயா நாமிழா அம்வோ வசன னீதுசத்திவிி அப்ஸீவ சமபூர் வஸ்விதீதிணோ அந்த முதனோம் விஷும சன்ன சாச்சா மருமோ சோம் சோம் நோ சகோகவஷிமூமே சுயம் மரிஷி கமனு பட்சி ராஸ்வசவஷிமூ ீர்ஷிம சோவ் புனே வீரியம் வர்ஷித்தோர் தேமதி மந்திரம் மந்திரே பூர்வம் அஸ்வமேகம் புண்ணியம் கிடைக்கும் பிரம்மகத்தியெல்லாம் போய்டுறாஸ்வேத பாராயணத்தினாலே புண்ணம் இல்லாதான் கிடைக்கும் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல கே தூப்பம் பிராமண சாப்பிடுக்கும் குடும்பத்துல அச்சிதராஸ்வமேத பாராயணம் ஏகாதிசனி பண்ணா போய்டும் அந்த பாவங்கள்லாம் போயிடும் வேதத்தால கிடைக்கும் இப்படி யஜ்னம் நடந்தது இப்படி யஜ்ஜம் நடந்து அபிபாகங்கள்லாம் கொடுத்தும் சர்வதேவத்தைகளும் புத்தாளாய் பகவான் கூட இருந்து மகர்ஷி மண்டலங்கள்லாம் இருந்து நடத்தின யஜ்னத்துல கடைசியில முதல்ல சந்திரன் தாம்பூலம் கொடுத்தும் கல்யாணத்துல முதல்ல ஆட்ட தாம்பூலம் கொடுக்கறதுன்னு பார்க்கறது இல்லையா தெரியவாளா இருந்தா யார பூஜை பண்றது நம்ம யஜ்னத்திலேன்னு பார்த்தாள் என்ன யோஜனை பண்றேன் நமக்கு தெய்வம் பரமாத்மா கோபாலன் சுவாமியும் தான் சாதேவன் கேஷ்மாதிகள்லாம் அப்படித்தான் பண்ணணும் இருக்காள் திவ்ய சிம்மாசனத்துல வச்சு கோபாலும் ஒரே ஒரு ஜீவன் அசத்தி காலம் மகான்கள்லாம் இருக்கிற போது ஒரு எட குலத்துல பிறந்தவன் இடையர் வீட்டுல பிறந்தவன் அவரை வச்சு பூஜை பண்ணவாவது இது நியாயமா வசுதேவர் இல்லையா அவர பண்ணப்படாதா பீஷ்மர் இருக்கார் ஸ்வச்சந்த உத்தம பிரேசாவது அவன் பிறந்தி நாலு பிறந்தான் அவன் அம்மா அழுதாழ் பிறந்துட்டே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குமே போல் என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டாள் வாக்கு சொல்லித்தது கவலைப்படாதே யாரு இவனை கொல்ல போறானோ அவன் தொட்டா ரெண்டு ரி போயிருந்து அதுல இருந்து அந்த அம்மா என்ன பண்றது ஊர்ல போறவாடெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் பண்றீங்க சக்கரையும் கொடுத்து குழந்தைய தொடு தொடுங்கிறது இவன் குழந்தைய தொடர்ந்துக்காக ஒரு பயம் வருகணும் அவனுக்கு எதிராக கொடுத்தாதானே வருவான் குறிச்சு தொடன்னா ஆறு சுத்தால் நாலு ஹையா இருந்தது சுவாமி ஒரு நாளைக்கு சர்க்கரை வாங்கிட்டு குழந்தை பார்க்க வருவோம்னு வந்தாலும் புள்ளை வந்ததே மடியில் வச்சா ரெண்டு ஹையா போயிட்டு கிருஷ்ணான்னு காலப்பிடிச்சு விட்டாள் என் குழந்தை நீ சொல்லப்படாதனால் ஏன் அப்படி கார்க்கறேன் அசிரீரவாதம் சொல்லிட்டு இருந்தால் அசிரீரவாதி அது பொய்யா போகாதேன்னா சுவாமி இல்ல நீ பார்த்து ரட்சிக்கணும் என் குழந்தையே அவன் என் கிட்ட தப்பு பண்ணா என்ன பண்ணுவேன்னா என்ன தப்புனாலும் என்ன விஷா பொறுக்க மாட்டேன்னா நூறு விஷயம் பொறுத்து போனார் அதுக்கும் அதுக்காக என்ன பண்ண அந்த வயலுக்கு ரெண்டு வயசானே இதுதான் என்ன தெரியுமோ கிருஷ்ணனா நூறு வசிவுக்கு மேல வையாதே இன்னைக்கு நூறு நாளைக்கு வருஷம் ஒன்னு விசேஷ ரூபேன குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கவே அழகா போகும் ஒருவர் ரொம்ப ஆசாரமாக இப்படி சில சாசம் உண்டு சந்தேகம் என்ன பண்றதுல இருந்து ஆரம்பிச்சா நல்லா கரெக்டா இன்னைக்கு கணக்கு இல்லாமல் உடனே சுவாமி சக்கராயுஷத்தை விட்டுட்டால் சொல்லிவிட்டா எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கவித்துல போய் சக்கரம் போய் விழுந்தது தலைய சந்தித்தது ஒரு ஜோதிஷ் வரப்பட்டு பகவான பிரதணம் நமஸ்காரம் பண்ணிட்டுதான் சிசுபாலனும் ஒரு ஜோதிஷ்ஜிபா பவந்தே தத்ததா தேஜேஷபாதிபா உடனே போய் பிரவேசிச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டாந்தே சுவாமி பத்தி வெய்யறதுக்காக அவன் பண்ணி இருக்கிற தியானம் இருக்கே அது கணக்கே இல்லையா சுவாமி அதுக்காக தான் மன்மனா போவான் மனசை எங்கிட்ட கொடு அர்ஜுனே அது துவேஷத்துலயா பிரேம இல்லையா பயத்திலியா சொல்லல எப்படி கொடுத்தாலும் போதும் வேதி மாத்திரம் உள்ள போகணும்ப்ட கால போன பாலில் வாழைப்பழத்துல வச்சு என்ன அதுல இருந்து ரெண்டு வயல விட்டு அம்மிக்கு சொல்லி பாலாடையில கடைச்சு போச்சினா இல்ல வேதி உள்ள போகணும் அது வேலை செய்யணும் உள்ள போகணும் அது துவேஷத்தினாலேயோ பக்தியினாலேயோ காமத்தினாலயோ எப்படியான போறும் சுவாமி கிடைச்சி விடுவான் பிராப்தி கிடைச்சுடுது அக்ஷேம தடைஞ்சான் அவுதஸ்நம் ஏப்போமுச்சேத்கிர்ஷா பஞ்சமாபாபூர்மா அவருதான சந்தி தாமதம் விவேசருச்சாப்பவக்தியமாதியோமுச்சேதா பஞ்சமாபாபூர்ணம் சுந்தீர்க கன்னியாசிரியோபன் ஒரு வாழ் ஸ்னானத்துக்கு அவர் அப்படி வித்யாவகம் நடந்து பரமக்ஷேமத்தை ஜெகத்துக்கு உண்டு பண்ணி கோபாலனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா உண்டாச்சான் நீங்க சரித்திரம் சொல்ல முடியா பண்ணினவாள் சொன்னவாள் கேட்டவாள் எல்லோரும் நெத்தியஸ்ரீ நெச்ச மங்களம் சகல பாக்யத்தையும் அடைவாள்னு பாரதத்துக்கு ரொம்ப பலன் சொல்லியிருக்காள் அந்த பலன் இத்தனை பலமும் இத்தனை பர்த்தாலுக்கும் கிடைக்க முடியாது சாட்சாத் கோபால அனுபவம் பிரார்த்திக்கிறேன் சொல்லும்பி ஒரு காரி அவன் மிக்க கல்யாணம் இது அப்படிப்பட்ட கிராமம்தான் இப்படிப்பட்ட கிராமம் கலில கூட இருக்கா களி ஊரு இந்த இடங்கள்லாம் நாளைய தினம் திரௌபதி வானசம்ரட்சண சரித்திரம் பகவான் அனுகிரகம் திரௌபதிக்கு எவ்வளவு கட்சம் இருந்தாச்சுங்கிறது இனிமே இதுக்கு மேல ஒரு சரித்திரம் இல்லை பத்தாளுக்கு சுவாமி அனுகிரகம் சரித்திரம் அப்படிப்பட்ட திரௌபதி வான சம்ரட்சணங்கிற சரித்திரம் நாளைய nandini அயிதி நந்த மேதி விஷ்வினோதி நன் கிரிமவிஞ்சி ருவி விஷ்ணு விதிஷ்ணு சிதி கண்டகி பூரி குடு பூரி ருய ஜய மீஷாசுரமர்ஜி ரமிய கிளி சைலசு மயி கூ மங்கள மம்பு வாசி மங்களதாயி மஞ்சுகே மதிமலாரி மஞ்சுழாஷிணி மன்ம தாத்தி நோதரத்தே முனிஜபாலி மௌத்திக மாலி சணவர்ஷிணி சாதுனு ஜ ஜ மதுசூதன மோகினி மோதவிதாய குந்தசுமிக கிருத்திகாகினால்கந்தன புத்தியும் தனயா சுத கங்க பயோதித கந்த சுவாதித பாலதனோ भाषण गजमुख ூஷண கோமௌௌ விதாலஜ முக விநாதி ஜய ஜயகுமுக சுந்த தேதி தவ பாதய்முகஷட்கம்னு முருகனை பத்தி ஆறு ஷ்லோகம் இதே விரத்திலே சுவாமிநாசஸ்வாமி சுவாமிமலே காவேரி தீரத்துல பிர உபதேஷம் கிஷ்நாத் பஞ்சகம் வாஞ்சுநாஸ் காருயோ ஷாத்தாத்திர காமரோ பாரி பிஷாந்திர காரு சம்பூர்ண நேற்றி ஹத்தம் பவித்திரம் பே ஸ்வீனா சந்தோ பஸ்மீத்தங்கேயு காருய சி ஸ்வீனாந்த சும விருந்த சம மந்த சீதாஷியம் நந்த கல நந்த வன துண்ட நந்தம் கூட்டணி ஜீத்தலவோரித்த ஜபிவனாந்தீசு ீவல்வேனாஸ்மர்ப்பி ஆஞ்சனேயஸ்வாத்தே பரமாந்தூபிண அஸ்மாரியராஜசி பதம்புஜன் பிரியம்பராதீதிர்லம் யோரியமோடியம் வா பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் செய்து தர்மத்தை நடத்தி காண்பிச்சு உபதேசமும் பண்ணி அனுகூலம் பண்ணியிருக்காள் அந்த புண்ணிய சரித்திரம்தான் ஸ்ரீ மகாபாரதம் பாரதத்திலையும் எல்லா சரித்திரமும் இருக்கு ராமாயணம் இருக்கு கிருஷ்ண சரித்திரம் இருக்கு மகிஷுடைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு தர்மம் பண்ணின ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் இருக்கு அவர்கள் நல்லவா நாலாவது வர்ணவான் சூத்ரால் ரொம்ப நல்லவாறு அவர்மத்தை விடமாட்டாள் ஸ்ரீகளும் விடமாட்டாய் கலியும் நல்லவன் தா கலிய என்னவா சொன்ன எத்தனை தப்பு போனாலும் நெல்லது போனா அவாட்டு நான் வந்து சொந்தரூபன் நாமல் இருப்பனா கலி பகவானே சிந்தி சித்தனாய் பகவத் குணம் காட்டா போறும் சிறிது காலம் கிருஷ்ணா கோவிந்தா ராமான்னு சொன்னா போறும் கலேஷனி அஸ்திஹேகோ மகாங்குணேவகிருஷ்ணபந்தம் ரஜேதி எல்லா தோஷத்துக்கும் இருப்படம் கரு சாதுக்குணம் தப்பு பண்ண முடியாது அதிஷேகோ மகான் குண அவனிடத்துல ஒரு பெரிய குணம் இருக்குனாதேவ கிருஷ்ணா அரே கிருஷ்ணான்னு சொன்னா போரும் அதுக்காக கிருஷ்ணான் ஸ்மரணம் பரம்னு மகான்கள் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு அலருவான் கர்மகாலங்களில் சுவாமி கோபால ஸ்மரிச்சா போரும் முக்தபந்த பரம் பிரஜே சர்வ கர்மபந்த ாக பண்ணி பகவான போய் அடையண்டியா பண்ணி கொடுவான் கலி அதுக்கு அனுகூலமா இருப்பானா அப்படி கலி ரொம்ப நல்லவன் ஸ்திரீகள் நிலவாள் சூத்ரா நிலவாள்னு பாரதம் கிரந்தங்கள் போய் சொல்லி இருக்க மகிஹாசம் மகாபாரதம் ஒரு மணி காட்டா நூறு கோதான பண்ணி எனக்கு புண்ணியமனம் கனகசங்க குரம் ததாச்சி நல்ல தங்க கொம்பு குளம்போட கூட நல்ல ஷோத்ரி எனக்கு மண்வெட்டு பத்தார கட்டி காம்சிய பாத்திரத்தோட கோவை காராம் பசுவை தானம் பசுவ தானம் பண்ண ஒரு மணி பாரதம் காட்டா அதனால பான்கள்லாம் ஊடி ஊடி உருவாழ்வான பெரியவாழ்லாம் அவ பாபனி உத்தி ஏற்படுறதே ஜென்மாதி பெரிய மகாப்பிராஷ்டித்தம் பாரதிரவணம்னு அப்படி கழிப்பாய் பாரதம் பண்ணினேன்னு சொல்லலாமா முக்கிய காட்டா என்ன பண்ணேன்னு என்ன காரியம்னா பாரதம் காட்டேன்னு சொல்லலாமா அவன் தனக்குல வந்து தங்க பேரடல அன்னியன்னைக்கு எழுதி யாராரு பாரதம் கேட்டா எத்தனை பேரோடு அவசியம் இல்ல அவன் நம்ம பார்த்து பயப்படுவானே அது மாதிரி இருப்பான் சில சில காரியம் பண்றவாறு அன்னதானம் பண்றவாறு அன்னசியதானம் மதுராஜவாணி இனிமையா பேசுறது பேஷம் தட்டா காணி பெரிய குளம் பற்றது கணர் பட்டுறது சத்திரம் ஆலயங்கள் கட்டுறது இதுக்கெல்லாம் பிரதிஷ்யம்னு பேரு இதெல்லாம் பண்றவாழை என்ன தப்பு பண்ணேனே கேக்க மாட்டானா முடிச்சு மகோத காணி வாப்பிய பிரதிஷ்யாச்ச அன்னம் மதுராச்ச வாணி யமஸ்யே நிர்வகன்தி எவருக்கு அவ பதில் சொல்ல முடியாத அவசியமே இருக்காதா அப்படி போய் சொல்றாள் எல்லாம் பாரதத்தில் உள்ள சம்பந்த மகான்கள் ஓடி ஓடி ஒருவாள் கேட்பாள் ரொம்ப புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும் பாரத ஸ்ரவணம் கேட்கணும் நினைப்பால் கிடைப்பதில்லை ரொம்ப புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட சரித்திரத்தில் சபாபர்வா ராஜசூரிய மகாயாகம் நேற்றையினம் சபாபர்வா அவர் உள்ள சரித்திரம் தான் ராஜசூரியம்